தலைப்பு சிந்திக்க மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் மனம் வருவதில்லை உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் பொய் நிறந்த இடத்தில் ஏலனமும் சிரிப்பும் இருக்கும் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சரலுக்காக புத்து ஜி கணேசன்